வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று திரு நாகூர் ரூமி அவர்கள் எழுதியுள்ள வெற்றியாளர்கள் விட்டுவிடுவதில்லை என்ற கட்டுரையில் சில பகுதிகள் பிடிமானம் எதுவும் இல்லாமல் நடக்க கற்றுக் சின்ன குழந்தைகள் என்ன செய்யும் என்று கவனித்திருக்கிறீர்களா நடக்கும் கீழே குழும் எழும் நடக்கும் கீழே குழு மீண்டும் எழுந்து நடக்கும் மீண்டும் கீழே குழும் மீண்டும் எழுந்து நடக்கும் இப்படியே செய்து கொண்டே இருக்கும் எத்தனை முறை ஒழுகிறோம் என்பதை கணக்கில் வைக்கக்கூடாது என்பதை தான் கணக்கில் வைக்க வேண்டும் பாலகர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பால பாடம் இதுதான் அந்த இளம் பெண்ணின் பெயர் மாலி சீன நடன மாது மூலமாகவே கதை சொல்லும் பாலட் நடனக்கலைஞி வயதுதான் ஆனால் அந்த முக்கியமான இளம் வயதில் ஒரு கார் விபத்தில் வலது கையை கையில் காதலனும் காப்பாற்றினர் அதன் பிறகுதான் வாழ்க்கையின் சவால்களை ஏற்றுக்கொள்ள அவள் முடிவு செய்தாள் தன் கையே தனக்குதவி என எழுத சமைக்க துவைக்க என்று எல்லாவற்றையும் இடது கையிலேயே செய்ய அவள் பெற்றுக்கொண்டாள் அது மட்டுமா அவளுடைய கனவு வெறி எல்லாம் நடனமல்லவா ஐந்து ஆண்டுகள் கழித்து அவள் மீண்டும் நடனமாடத் தொடங்கினாள் அவளும் அவளுடைய ஆத்ம தோழனாக அமைந்த தாவோ என்பவனும் இணைந்து பல நடன நிகழ்ச்சிகளை நடத்தினர் பின் சார்ஸ் நோய் சீனாவில் பரவியதால் நடன அரங்குகள் எல்லாம் மூடப்பட்டன பணி பெய்து கொண்டிருந்த ஓர் இரவில் சூரிய உதயத்துக்காக காத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவளுக்கு தோன்றியது இப்போது இந்த பணியில் ஆடினால் என்ன அவ்வளவுதான் ஆடினாள் கொட்டும் பணியில் தன்னை மறந்து ஆடினாள் அவளுடைய வாழ்நாளில் சிறப்பு நடனம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று தாவோ தன் மனதில் குறித்துக் கொண்டான் இரண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பரில் நடந்த சிறப்பு ஒலிம்பிக்ஸ் போட்டியில் சாசியாவே என்ற இளைஞனை சந்தித்தாள் நான்கு வயதில் ஒரு டிராக்டரில் இருந்து விழுந்து இடது காலை இழந்தவன் அவன் இருவரும் சேர்ந்து நடனமாடினால் அற்புதமாக இருக்கும் என்று அவனிடம் கூறினாள் வாழ்க்கையில் நடனம் பற்றி எதுவுமே தயங்கினான் இணைந்து மிக தீவிரமாக பயிற்சி செய்தனர் பணி பெய்து கொண்டிருந்த இருளில் மாலி செய்த அதே சிறப்பு நடன பயிற்சி காலை எட்டு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரை பயிற்சி தொடர்ந்தது ஓராண்டு முழுக்க நடன பயிற்சியின் போது ஓராயிரம் தடவையாவது சாய் அவளை தவறுதலாக கீழே போட்டிருப்பான் ஆனால் சிசிடிவியின் நடனப் போட்டியில் கலந்து கொண்டு லட்சக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட முதல் மாற்றுத்திறனாளி நடன கலைஞர்கள் இவர்கள்தான் ஷி வித் ஆம் ஹி வித்தெக் என்று யூடியூபில் சென்று பார்த்தால் அவர்கள் நிகழ்த்திய அற்புதமான கண்களங்க வைக்கும் நடனத்தை கண்டுகளிக்கலாம் மாலி போன்ற நாட்டிய மையூரிகள் நாடகாசிரியரும் நாவல்கள் எழுதி அனுப்பிக்கொண்டே இருந்தார் ஒன்று கூட எத்தனை ஆண்டுகள் அப்படி செய்து கொண்டிருந்தார் தெரியுமா ஒன்பது ஆண்டுகள் பொறுமையாளர்களோடு இறைவன் இருப்பதாக சொல்லும் திருக்குறான் வசரம் தான் நினைவுக்கு வருகிறது ஒன்பது ஆண்டுகள் ஒரு மனிதன் விடாப்பிடியாக பொறுமையோடு மனம் தளராமல் இருந்திருப்பது என்னை பொறுத்தவரை உலக அதிசயங்களில் ஒன்று கனை அழி பத்திரிகைக்கு ஒரு கதையை அனுப்பிவிட்டு அது செய்தி தெரிய வந்த ஆறு மாதங்களுக்குள் நான் பட்டபாடு எனக்குத்தான் தெரியும் அந்த ஆறு மாதங்களில் அனுப்பிய கதையை தவிர கூடுதலாக ஒருவரி கூட என்னால் எழுத முடியவில்லை தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடிப்பதற்கு முன் முயன்று முயன்று எத்தனை முறை தெரியுமா பத்தாயிரம் தடவைகள் நம்முடைய முயற்சிகளுக்கும் சாதனையாளர்களுடைய முயற்சிகளுக்கும் இருக்கும் வித்தியாசம் இதுதான் வெற்றியாளர்கள் விட்டுவிடுவதில்லை விட்டு வெற்றி பெறுவதில்லை என்ற முதுமொழிதான் எவ்வளவு உண்மையானது மாலி சாசியாவேயின் சாதனைக்கு காரணம் என்ன பெர்னாட்சா எடிசன் போன்றோரின் வெற்றிக்கு காரணம் என்ன எல்லாவற்றுக்கும் ஒரே பதில்தான் மன உறுதி விடாமுயற்சி பிடிவாதம் இவைதான் எ காரியத்தை உடும்ப பிடியாக பிடித்துக் கொண்டதுதான் காரணம் பயிற்சிகளை வெற்றிகரமாக செய்வதற்கு இந்த பிடிவாதம் காலம் தவறாமல் பொறுமை எல்லாம் தேவை எதையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டும் தினமும் செய்ய வேண்டும் விடாப்பிடியாக செய்ய வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் செய்ய வேண்டும் அதிக சந்தோஷத்தினால் அதிகமாக செய்தால் அச்சம் வரும்போது குறைவாக செய்வோம் அல்லது இப்படி விடாப்பிடியாக தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்து வந்தால் தான் இன்னொரு முக்கியமான தகுதியும் நமக்கு வரும் அதுதான் வெற்றி